ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் தொடர்ந்து உபாகர்மாங்கிற தலைப்பில் அந்த உபாகர்மா எதற்காக பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துன்னு வர்ற பொழுது வேதத்துக்காகத்தான் உபாகர்மாங்கிறதை நாம் செய்துக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் அதில் முதல்ல வேதம் அத்தியனம் பண்ணுறத முறைகளையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் பார்த்துன்னு வரும் அந்த வேதம் அத்தியனம் பண்ணுறதுடைய முறைகள் நமக்கு ரிஷிகள் விரிவாக காண்பிச்சிருக்கா அந்த வேதம் அத்தியனம்ங்கிறது தான் வேதாபியாசம்னு பேர் வேதாபியாசம் பண்ணுறது அப்படின்னா வேதம் அத்தியனம் பண்ணுறது இது விஷயமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் அஞ்சு விதமாக சொல்கிறது இந்த வேதாத்தியனத்தை வேதாபியாசத்தை வேதஸ்வீக்கரணம் பூர்வம் விச்சாரோபியசனம் ஜப்பா தத்தானம் செய்ஷியேபிய வேதாபியாசோ ஹி பஞ்சதா அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காட்டுறது வேதாபியாசம்ங்கிறது அஞ்சு விதமாக இருக்குது வேத ஸ்வீகரணம் முதல்ல ஒரு நல்ல குருவை வச்சுட்டு வேத மந்திரங்களை சொல்லிக்கிறது அது ஒரு வேதாபியாசம்னு பேர் விசாரஹா இந்த வேத என்ன சொல்கிறது அந்த வேத மந்திரங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இந்த மந்திரங்களை எங்கே நாம் பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயமாக நாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு விசாரம்னு பேர் அது ஒரு வேதாபியாசம்னு பேர் அபியசனம் திரும்பவும் திரும்பவும் நாம் அத்தியனம் பண்ணின வேதத்தை சொல்லிண்டே இருக்கிறது அது ஒரு வேதாபியாசம்னு பேர் ஜபஹா ஜபஹான்னா தனக்குன்னு அந்த வேதங்களில் உள்ள சில மந்திரங்களை எடுத்து ஜபம் பண்ணுறது அதற்கும் வேதாபியாசம்னு பேர் தத்தானம் செய்வ சிஷ்யேபியா அல்லது நாம் முழுசாக கற்றுண்டு நாம் பல பேர்களுக்கு தானம் பண்ணுறது வேதத்தை சொல்லி கொடுக்கறது இப்படி அஞ்சு விதமாக வேதாபியாசங்கிறத நம்முடைய ரிஷிகள் சொல்லியிருக்கா இந்த அஞ்சு விதமாகத்தான் நான் மந்திரங்களை பயன்படுத்தணும் மேலும் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது எப்படியெல்லாம் வேதத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதையும் காட்டுறது பிரக்யாபனம் பிராத்தியனம் பிரஷ்னபூர்வ பிரதிக்கிரகா யாஜனாத்யாபனே வாதா ஷட்விதோ வேதவிக்கிரயா அப்படி வேதத்தை வேறு விதமாக பயன்படுத்தினா அவனுக்கு வேதவிக்கிரின்னு பேர் வேதத்தை விக்கிரவன் அப்படின்னு பேர் யார் அது மாதிரி வேதத்தை விற்கிறானோ அவன் ரொம்ப தோஷத்தை அடையினான் வியோனி மதிகச்சதி ரொம்ப கீழ்பிறப்பாக பிறந்துடுறான் பசு பட்சிகள் புழு இது மாதிரி ஜென்மாவை எடுக்கும்படியாக ஆயிடுறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது எதற்கெல்லாம் வேதத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறபோது பிரக்யாபனம் எதற்கு வேதம் படிக்கிற அப்படின்னா சதுர்வேதி த்விவேதி அந்த வித்வான் அப்படின்னு நான் பல பேருக்கு நான் காமிக்கிறதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு படிக்கக்கூடாது பிராத்தியனம் சர்டிஃபிகேட் எதற்காக படிக்கிற அப்படின்னா புருஷார்த்தம்னு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் வேதாத்தியனம் பண்ணுறவன் நான் புருஷார்த்தமாக வேதத்தை படிக்கிறேன் எனக்கு பயன்படணும் வேதம் அப்படிங்கிறதுக்காக நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் பிராத்தியனம்னா சர்ட்டிஃபிகேட்டுக்காக வேதத்தை பயன்படுத்தக்கூடாது பிரஷ்னபூர்வ பிரதிக்ரகா அவார்டுகள் வாங்கிறதுக்காக வேதத்தை பயன்படுத்தப்படாது இந்த இந்த வேதத்தை படித்தால் இந்த அவார்டு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வேதத்தை படிக்கப்படாது அதற்காக வேதத்தை பயன்படுத்தக்கூடாது யாஜனாத்யாபனே வாதஹா அல்லது பரீட்சை பண்ணுறது நடக்கிற இடங்களில் போய் பரீட்சை பண்ணுறது பரீட்சாதிகாரியாக இருக்கிறதுக்காக வேதத்தை பயன்படுத்தக்கூடாது அத்தியாபனே வாதஹா அல்லது அது மாதிரி வேதம் படித்தவர்களோடு வாதம் பண்ணுறது போட்டி விற்கிறது அந்த போட்டியில் யார் ஜெயிச்சானு தீர்மானிக்கிறது இதற்கெல்லாம் வேதத்தை பயன்படுத்தக்கூடாது இப்படியெல்லாம் யார் வேதத்தை ஷட்விதோ வேதவிக்கிரஜா இவர்கள் ஆறு பேர்களும் வேதவிக்கிரின்னு பேர் வேதத்தை விக்கிரவர்கள் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அதனால் புருஷார்த்தம்னு நாம் படிக்கணும் லௌகிக்க படிப்பு மாதிரி கிடையாது வேதங்கிறது லௌகிக படிப்பில் எப்படின்னா அதுக்கு எதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அதை நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நாம் படிக்கிற படிப்பை லோக் உலக வாழ்க்கைக்கு பயன்படணும் அதற்காக படிக்கிறதுன்னு நாம் நினைக்கிறோம் வேதம் அப்படி கிடையாது உலக உலக வாழ்க்கையில் பயன்படும் பாக்கி லௌக்கிக இங்கிலீஷ் படிப்புகள்லாம் இப்போ எம்சிஏ ஒருத்தன் படிச்சுருக்கான்னா அவன் ஒரு உத்தியோகத்துக்கு போகிறான்னா அவன் எம்சிஏ படித்த புஸ்தகங்கள் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் போகும் தான் எம்சிஏ படிச்சிருக்கோம்ங்கிறதுக்கு சர்ட்டிஃபிகேட்டை காண்பித்தா போகிறோம் அவனுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எம்பிஏ பண்ணியிருக்கான்னா அந்த சர்டிவிகேட் இருந்தால் போகிறோம் ஆனால் வேதத்துக்கு அப்படி கிடையாது சர்ட்டிவிகேட் இருந்ததுனாலேயே ருத்ரம் சொன்னதாக நமக்கு ஆகாது சர்டிஃபிகேட் இருந்ததுனாலேயே நான் வேத பாராயணம் பண்ணதாக ஆகாது சொல்லணும் வாய் விட்டு சொல்லணும் வேதத்தை இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள அடிப்படையான வித்தியாசம் அந்த படிப்புகள்லாம் எப்படி வேணால் இருக்கலாம் பாக்கி நேரங்களில் படிக்கிற பொழுது நன்னாக படித்தா போகிறோம் ஆனால் வேதங்கிறது அப்படி இல்லை மில்ட்ரியில் ஒருத்தன் பயிற்சி பண்ணுறான் ஒரு வீரன் அப்படின்னா அவன் எப்படி வேணால் இருக்கலாம் அந்த பயிற்சி பண்ணுற நேரத்தில் மட்டும் கட்டுப்பாடாக இருந்தால் போகிறோம்னு இருக்கக்கூடாது இருபத்தி நாலு மணி நேரமும் அவன் கட்டுப்பாடாக இருக்கணும் மில்ட்ரி மில்ட்ரி வீரன் இராணுவ வீரன் அப்போதான் நம்முடைய தேசத்து மேலே அவனுக்கு ஈடுபாடு வரும் பக்தி வரும் இல்லைன்னா நம்முடைய தேசத்தை எப்படி நாம் குறுக்கு வழியில் பார்க்கலான்னு பார்க்க ஆரம்பிச்சுடுவான் அப்படிங்கிறது மாதிரி தான் வேதம்ங்கிறது ஹஸ்தஹீனஸ்து யோதிதேஸ்வரவர்ண விவர்ஜிதா ரிக்கஜு சாமபிர் தக்தகா வியோனி மதிக்சதி அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது வேதம் படிக்கிறது எப்படி படிக்கணும் ஒவ்வொரு மந்திரங்களையும் எப்படி சொல்லணும் எப்படி குருக்கிட்ட அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது அதாவது கை கால்களை நேராக வச்சுண்டு வாக்கியம் எண்ணின்று அத்தியனம் பண்ணணும் மந்திரங்களை சொல்லணும் ஸ்வரம் மாறக்கூடாது வர்ணங்கள் மாறக்கூடாது வர்ணங்கள்னா ஆனால் அக்ஷரங்கள் அக்ஷரங்கள் மாறக்கூடாது அப்படி சொல்லணும் ஒரு ஒரு மந்திரத்தையும் கை கால்கள்னால் வேறு ஏதோ காரியங்களை செய்துண்டு சொல்கிறது அல்லது ஸ்வர தப்பாக சொல்கிறது அக்ஷர தப்பாக சொல்கிறது இப்படியெல்லாம் யார் சொல்கிறானோ ரிக்கெஜு சாமபிர் தக்தஹா வேதங்களினாலேயே அவன் எரிக்கப்பட்டுறான் எரிஞ்சு போயிடுறான் அது மட்டும் இல்லாமல் விஜோனி மதிக்சதி ரொம்ப கீழே போயிடுறான் அவன் பிறப்பில் ரொம்ப புழு பூச்சி இது மாதிரி பிறக்கும்படியாக ஆயிடுறது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்போது அவ்வளோ கட்டுப்பாடுகள் வச்சுருக்கு இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணுறதுக்கு அந்த முறையில் ஒவ்வொரு மந்திரங்களையும் சொல்லணும் கை வாக்கியம் என்னாமல் சொன்னால் அது ஒரு குறை ஸ்வரம் தப்பாக சொன்னால் அது ஒரு குறை வர்ணம் அரங்கள் தப்பாக சொன்னால் அது ஒரு குறை என்ன குறை அப்படின்னா அது உலகத்திலையே நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துறது இப்போது எம்சிஏ படிக்க வேண்டிய படிப்பு இதை சரியாக படிக்கல ஆனால் பரிக்சை கொடுத்தான் பாஸ் பண்ணிட்டான்னா ஒன்றும் அதனால் ஒன்றும் ஆக போகிற காரியம் ஒன்றும் கிடையாது உலகத்தில் ஆனால் வேதமந்திரங்களை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லலை ஒருத்தன் சொல்லல அப்படின்னா அது உலகத்தில் ரொம்ப மாறுபாடுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு கருட புராணத்தில் ஒரு சம்பவம் இருக்குது கருட புராணத்தில் ஒரு சரித்திரம் சொல்கிறது இந்த வேத மந்திரங்களை சொல்ல வேண்டிய முறையில் சொல்லலைன்னா என்ன நடக்கிறது அப்படிங்கிறத காண்பிக்கிறேன் அதே போல் ஸ்வரங்கிறது ரொம்ப முக்கியம் வேதத்துக்கு ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் எப்படி சங்கீதத்துக்கு வரங்கிறது முக்கியமோ அதுபோலதான் வேதத்துக்கு சங்கீதத்தில் ஸ்வரம் இல்லைன்னா அது அதுக்கு பேர் சங்கீதம்னே பேர் இல்லை இது வெறும் சத்தம் அதுபோல தான் வேதத்துக்கு ஸ்வரங்கிறது ரொம்ப முக்கியம் ஸ்வரம் மாறி போச்சுன்னா அது வேற மாதிரி பலன்களை கொடுக்கறது இந்த கருட புராணத்தில் உள்ள சரித்திரத்தை பார்த்த பிறகு ஸ்வரம் மாறிதுன்னா என்ன ஆறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு அதையும் விரிவாக பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த உபன்யாசங்கள்